தலைப்பு 126 இருபத்து ஞான யோக அனுபவ நிலைகள் ஒன்று படிகமேடை இரண்டு ஆயிரத்தெட்டு கமலையுதழ் மூன்று ஓங்கார பீடம் நான்கு குண்டலி வட்டம் ஐந்து ஜோதிஸ்தம்பம் ஆறு சுத்த நடனம் இவற்றை அனுபவத்தால் அறிக இஃது நிராதார லட்சணம்